நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான அஸ்ஸாம் மாநிலத்தின் நாட்டுப்புற கதையை உங்களுக்கு சொல்ல போறேன் முன்னொரு காலத்துல அசாம் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தாங்க கிராம மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தாரு ஒரு பெரிய பணக்காரரு அவரு நிறைய பேராசையும் பொறாமையும் கொண்டவர் மக்களை ஏமாற்றி நிறைய வட்டி வசூலிச்சு சம்பாரிச்சு வந்தாரு அவர் ஒரு முறை அவர் தன்னோட பணப்பைய தொலைச்சிட்டாரு அதுல ஆயிரம் ரூபாய் இருந்தது சாலையில நடந்து போகும்போது பணப்பையோ தவறி விழுந்திருக்கலாம் நினைச்சாரு அதனால அவர் போன பாதையிலே மீண்டும் போய் பணப்பைய தேடினாரு ஆனா அவருக்கு அது கிடைக்கல இதனால ரொம்ப ஆத்திரமான அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா கிராமத்து மக்களை கண்டபடி திட்டினாரு எல்லாரும் திருடர்களா இருக்காங்க யாரோ என் பணப்பைய திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்தவரு வேற வழி இல்லாம ஒரு அறிவிப்பு பண்ணாரு என்னன்னா என்னுடைய பணப்பையா எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு நூறு ரூபாய் பரிசு தர்றேன் அதை கண்டு எடுத்தான் அவன் கடுமையான நிதி நெருக்கடியில இருந்தான் அவனுக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது இருந்தாலும் அந்த பணப்பைய அவன் வச்சிக்க விரும்பல அக்கம் விசாரிச்சான் இந்த பணப்பை யாரோடது அப்படின்னு விசாரிக்கும் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வட்டிக்கு பணம் தருவார் இல்லையா பணக்காரரு அவர் தான் தொலைச்சதா சொல்லிட்டு இருந்தாரு அவர்கிட்ட கொண்டு போய் கூடு அவரு நூறு ரூபாய் பரிசு தர்றதா வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரர்கிட்ட போய் இந்தாங்க உங்கள் பைய சாலையோரமாக கிடந்தது நீங்கள் எனக்கு தர்றதா சொன்ன நூறு ரூபாயை தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டான் அந்த பணக்காரரும் அந்த பைய பிரித்து எண்ணி பார்த்தாரு ஆயிரம் ரூபாய் சரியா இருந்தது ஆனால் சொன்னபடி நூறு ரூபாயை அந்த ஏழைக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை உடனே அவர் இதுக்காக ஒரு தந்திரம் செஞ்சார் என் பையில் ஆயிரத்து ரூபாய் இருந்தது இப்போது இதில் ஆயிரம் ரூபாய்தான் இருக்கு நான் பரிசா உனக்கு தர வேண்டி இருந்த நூறு ரூபாயை நீயே எடுத்திருக்க அதனால உனக்கு வேறு பணம் தர முடியாது நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டாரு அந்த ஏழை நான் பணத்தை எடுக்கவே இல்ல அதுல மொத்தம் இருந்த பணம் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விலக்கி சொல்லியும் அவர் இல்ல இல்ல நீ என்னை ஏமாத்துற 100 ரூபாய்த்தால தர முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டாரு இந்த வழக்கு உள்ளூர் பஞ்சாயத்துக்கு போச்சு அந்த உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் மட்டுமல்ல அவர் ஒரு புத்திசாலி அவர் புரிஞ்சுகிட்டாரு இந்த பணக்காரர் வந்து இந்த ஏழைய ஏமாத்த நினைக்கிறாரு அதனால நம்ம இவருக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அதன் மூலம் என்ன தெரிய வருது கிடையாது இந்த ஏழைக்கு கடவுளே பாத்து குடுத்திருக்காரு அவனே இந்த ஆயிரம் ரூபாய வச்சுக்கட்டும் உங்களுடைய ஆயிரத்தி நூறு ரூபாய் எங்க தொலைஞ்சிருக்குறத நீங்க வேற எங்கயாவது போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பேராச பிடிச்ச பணக்காரரும்